ஒருமுறை நபி சொல்லு அனிஹுல்லம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே அதிகமாக துவா செய்கிறீர்கள் அதிலிருந்து எதையும் நாங்கள் மனநம் செய்யவில்லையே என்று கூறினோம் அதற்கு அவர்கள் அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து கொள்ளும் துவாவை உங்களுக்கு நான் கூறட்டுமா என்று கூறிவிட்டு என்று கூறுவீராக என கூறினார்கள் திருமிதி மூன்று ஐந்து இரண்டு ஒன்று இது ஹசன் என திருமிதி இமாம் இறைவா உன் நபி முஹமது சல்லுல்லாஹு அலிகுல் வசல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நல்லவற்றை அனைத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் உன் நபி முஹம்மது சல்லுள்ளாஹு அலிகுல்சல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய தீமையானவற்றை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீதான் உதவி கோரப்படுபவன் நான் கேட்பவைகள் அனைத்தையும் அருள்வது உன்னிடமே உள்ளது எந்த திரும்புதலும் சக்தியும் உன்னிடமே தவிர வேறில்லை